ஒரு மனிதர் தம் மனைவியுடன் மற்றொரு ஆடவனை காண நேர்ந்தால் அவனை கொன்றுவிடலாமா என்று ஒரு மனிதர் நபிசல்லும் அலிங்கர் செல்லம் அவர்களிடம் கேட்டார் அது கூடாது மாறாக இருவரும் லியான் செய்ய வேண்டும் என்று நபி சொல்லாஹும் அலிங்கு செல்லம் அவர்கள் கூறியதும் அவ்விருவரும் பள்ளியிலேயே லியாயம் செய்தனர் நான் அதை பார்த்துக்